வணக்கம் நேயர்களே நட்டினியின் சரித்திரம் தொட்ட சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டிலிருந்து எஸ் செந்தில்குமார் இன்று மே மாதம் இருபத்தி ஓராம் தேதி இந்த நாளில் நிகழ்ந்து சில முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி எண்நூத்தி ஐம்பத்தி ஓராம் ஆண்டு கொலம்பியாவில் அடிமை தொழில் முற்றிலுமாக ஒழிக்கப்பட்டது ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு அமெரிக்காவில் அமெரிக்க செஞ்சிலுவை சங்கம் வாஷிங்டன் நகரில் தொடங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு பாரிஸில் சர்வதேச கால்பந்து கூட்டமைப்பு FIFA ஆரம்பிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஓராம் ஆண்டு இரண்டாம் உலக போரின் போது பிரேசிலிருந்து தொள்ளாயிரத்தி ஐம்பது மைல் தூரத்தில் ராபின் மோர் என்ற அமெரிக்க கப்பல் ஜெர்மனியின் U படகினால் மூழ்கடிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூத்தி ஓராம் ஆண்டு முன்னாள் இந்திய பிரதமர் ராஜீவ்காந்தி அவர்கள் சென்னைக்கு அருகில் மனித குண்டுவெடிப்பொன்றில் கொல்லப்பட்டார் ஆண்டு ஏமன் மக்களாட்சி குடியரசு ஏமன் குடியரசிலிருந்து விலகியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு முப்பத்தி ஆண்டுகள் இந்தோனேஷியாவை ஆண்ட சுஹார்டோ பதவி விலகினார் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு வடக்கு அல்ஜீரியாவில் நிகழ்ந்த நிலநடுக்கத்தில் இரண்டாயிரம் பேருக்கு மேல் கொல்லப்பட்ட நிகழ்வுகளை காணலாம் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு ஜப்பானின் விண்வெளி அமைப்பான ஜாக்சா ஜப்பான் ஏரோஸ்பேஸ் எக்ஸ்பிளேஷன் ஏஜென்சி ஜேக்ஸா அமைப்பு கரோஸ் என்ற விண்கலத்தை விண்ணுக்கு அனுப்பியது ஐ கே ஏ ஆர் ஒரோஸ் என்ற விண்கலத்தை ஜப்பான் விண்ணுக்கு அனுப்பியது இனி இந்நாளில் பிறந்தவர்கள் விவரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு எம் என் நம்பியார் தமிழ் திரைப்பட நடிகர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு மல்கம் பிரேசர் ஆஸ்திரேலியாவின் இருபத்தி பிரதமர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு டி ஜெயராஜ் இலங்கை ஊடகவியலாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு அனிதா ரத்னம் இந்திய நடன கலைஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு அப்துல்லா யாமின் மாலத்தீவுகளின் ஆறாவது அரசு தலைவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு மோகன்லால் தென்னிந்திய திரைப்பட நடிகர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு சஞ்சய் சுப்பிரமணியம் இந்திய வரலாற்றாளர் இந்நாளில் மறைந்தவர்கள் 1935. தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு ஜான் ஏடம்ஸ் அமைதிக்கான நோபல் பரிசு பெற்ற அமெரிக்கர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டு ஜேம்ஸ் பிராங்க் நோபல் பரிசு பெற்ற ஜெர்மன் இயற்பியலாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூத்தி ஓராம் ஆண்டு ராஜீவ்காந்தி இந்தியாவின் ஆறாவது பிரதமர் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு க பத்மநாதன் இலங்கை தமிழ் அரசியல்வாதி இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு சுவாமி அஜராத்மானந்தா மட்டக்களப்பு ராமகிருஷ்ண முதல்வர் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு ஆமாநாத் இந்திய இடதுசாரி அரசியல்வாதி இந்நாளின் சிறப்புகள் மான்டி நிக்ரோ விடுதலை நாள் சிலி கடற்படை மீண்டும் நாளை சந்திப்போம் நேயர்களே